வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை 21 இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழு உலக அதிசயங்களுள் ஒன்றான கிரேக்க கோயிலான ஆர்டமிஸ் கோயில் தீ கொளுத்தப்பட்டு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பெல்ஜியத்தின் முதலாவது மன்னர் லெபால்ட் ஒன்று அவர்கள் இந்த நாளில் முடிசூட்டி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மால்கம் கேம்பல் என்பவர் வேல்ஸ் பகுதியில் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மணிக்கவும் மணிக்கு 150 ஐம்பது மைல்கள் இருநூற்றி நாற்பத்தி வேகத்தில் வாகனத்தை செலுத்தி புதிய சாதனையை படைத்தார் இந்த வேகத்தை எட்டிய முதலாவது மனிதர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது அமெரிக்க படைகள் குவாமில் தரையிறங்கி ஜப்பானிய படைகளுக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்தனர் இந்த தாக்குதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெனீவா மாநாட்டில் வியட்நாம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சிங்கப்பூரில் மலாய் இனத்தவர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையில் கலவரம் மூண்டதில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டு பலர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வட அயர்லாந்து தலைநகர் பெல்பாஸ்டில் இடம்பெற்ற இருபத்தி தொடர் குண்டுவெடிப்புகளில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டு நூற்றி பேர் படுகாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நான்கு நாட்கள் நீடித்த லிபியா எகிப்து போர்க் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மிக குறைந்த வெப்பநிலை அண்டார்டிகா பகுதியில் பதிவானது இது மைனஸ் டிகிரி செல்சியஸ் அதாவது மைனஸ் நூற்றி பதிவானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹாரி பாட்டர் தொடர் நாவலின் கடைசி பாகம் வெளிவந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரு ராம்பரன் யாதவ் அவர்கள் நேபாளத்தின் முதலாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு எஃப்எக்சி நடராசா எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு க சண்முகம் பிள்ளை ஈழத்து மிருதங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செமியோன் ருதீன் சோவியத் மொழியியலாளர் தமிழறிஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆனந்த் பக்சே இந்திய கவிஞர் 1934 தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்து போர்டே இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கர் சிங் வகேலா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சேட்டன் சௌகான் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அமர்சிங் சங்கீலா இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆர் கண்ணன் இந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவீந்திர புஷ்பகுமார இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பரத் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ராபர்ட் பர்ன்ஸ் ஸ்காட்டிஷ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதநாயகம் பிள்ளை தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ராபர்ட் கிரீன் எங்கர்சால் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிவி ராமசுப்பையர் தமிழக ஊடகவியலாளர் தினமலர் நிறுவனர் 1998 தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அலன் ஷெப்பர்ட் அமெரிக்க விண்வெளி வீரர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சிவாஜி கணேசன் தமிழக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்குபாய் ஹிந்துஸ்தானி பாடகி இந்நாளின் சிறப்புகள் குவாம் நாட்டில் விடுதலை நாள் பெல்ஜியம் நாட்டில் தேசியனால் நாள் சிங்கப்பூரில் இன சமத்துவ இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை